வணக்கம் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையில் இருந்தாலும் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சூரியன் ஒரு நாளில் எழுநூறு மில்லியன் ஹைட்ரோஜனை ஹீலியமாக மாற்றுகிறது இரண்டு இந்தியாவில் துக்ளக் வம்சத்தை தொடங்கியவர் கியாசுதீன் துக்ளக் மூன்று திட திரவ மற்றும் வாயின் நிலையில் உள்ள ஹைட்ரோ கார்பன் பெட்ரோலியம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று காற்றுகளின் நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது 2. ஹரப்பா மக்களால் அறியப்படாத உலோகம் எது 3. உலக உணவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி